சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமாக சயும் விமாந்திரீரீ வந்தித்தி ரா இந்த கதையை சொன்னது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு சஹா விப்ரஹா எதுவும் உக்துவா இத்யுக்துவா சஹா இத்யுக்துவானா இவ்வாறு சொல்லிவிட்டு சஹா விப்ரஹா அந்த பிராமணர் அவதூத தத்தகுரு பிராமணர் எதுவினிடம் எதுவினிடம் இந்த மாதிரி பேசினார் இந்த மாதிரி உபதேசம் பண்ணினார் சதுர்விம்சதி குரு உபதேசம் இதெல்லாம் பண்ணிவிட்டு தம் ஆமந்திரிய அவரால் விடை தரப்பட்டவராய் சரி போயிட்டு வாங்கோ சுவாமி அப்படின்னு சொன்னதுனால அந்த விப்ரனுக்கு ஒரு விசேஷம் கொடுக்குறார் கபீர ஆழமான உயர்ந்த ஞானத்தை உடையவர் உடைய அந்த பிராமணனுங்கிறார் தீஹினா ஞானம் இந்த இடத்துல புத்தி புத்தியில் இருக்கக்கூடிய ஜானம் கபீரதீஹினால் ஆழமான அந்த மெய்யறிவை உடைய அந்த பிராமணர் அந்த பிராமணர் அந்த எது மகாராஜாவால் விடை தரப்பட்டு எப்படி தரப்பட்டார் இவரும் விடை பெற்று கொண்டார் வந்தித்தஹா அபியர்த்திதா ராஜ்யா வந்தித்தஹா நமஸ்காரம் பண்ணார் அந்த ராஜா அபியர்த்திதா அபியர்த்திதான் பிரார்த்தித்துக் கொண்டார் தாங்களுடைய உபதேசங்கள்னா எங்களுக்கு என்றென்றும் மனதில் இருந்து பயன்பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார்னு நாம் புரிஞ்சுக்கணும் அவரை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டார் நாங்கள்லாம் எப்பவும் ஞான நிஷ்டையிலே இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு ராஜ்யா அபியர்த்திதா அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு ராஜாவால் நமஸ்காரம் செய்யப்பட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளப்பட்டவராய் யதாகதம் பிரீத்தகாய் எய் எப்படி சந்தோஷமாக வந்தாரோ சந்தோஷமாக உபதேசம் பண்ணாரோ அப்படியே சந்தோஷமாக வந்த வழியே திரும்பி சென்றார் எய் யதாகத்தம் அப்படின்னா எதா ஆகத்தம் எப்படி வந்தாரோ அப்படியே அவரும் பழைய இப்படி யாத்திரைக்கு யாத்திரைனா கிளம்பி போனார் ரொம்ப மனசு சந்தோஷத்தோடு போனாருங்கிறார் பிரீத்தா மகிழ்ச்சியோடு வந்து மகிழ்ச்சியை பற்றி உபதேசம் பண்ணி மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார் அப்படிங்கிறார் அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தையும் படிப்போம் இதோட முடியுது இந்த அத்தியாயம் அவதூத்து நூ அவ் வச்சு நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோரான அந்த எது மகாராஜாவானவர் அவதூதருடைய இந்த வாக்கியத்தை கேட்டு இந்த உபதேசத்தை கேட்டு சர்வசங்க வினிர்முக்தகா எல்லாவற்றிலிருந்தும் நன்கு பற்றை நீக்கியவராய் நீங்கினவராய் அனைத்திலிருந்தும் பற்று இயல்பாக நீங்கியவராய் சமச்சித்தோ பபூவக மன அமைதி பெற்றார் சமச்சித்தம் விருப்பு வெறுப்பு வெற்றி தோல்வி எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் தெளிவான தளர்வில்லாத அசையாத சமமான ஒரு மனநிலையை பெற்றார் நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோரான எது மகாராஜா சமஜித்தஹா பபூவ ஹா ஹரியம் என்னே வியப்பு என்னே ஆச்சரியம் அப்பா நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோரான அந்த எது மகாராஜா அந்த அவதூத்து குருவை வணங்கி அவரிடம் உபதேசம் பெற்று அதனால் இயல்பாகவே பற்றற்ற நிலையை உணர்ந்தவராய் இயல்பாகவே சமமான மனநிலையை பெற்றவராக ஆனார் என்ன ஆச்சரியம் நாமும் அந்த நிலையை அடைவோம் என்று ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு சொன்னதாக தாற்பயம் இந்த அளவிலே ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒன்பதாம் அத்தியாயம் பூர்த்தியாகிறது இந்த இடத்துல ஏகாதச்கந்தத்தில் ஒன்பதாம் அத்தியாயம் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்சியம் சம்ஹிதாயாம் ஏகாதச்கந்தே நவமோத்தியாய ஸ்ரீகிருஷ்ணா இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் மகாபுராணத்தில் பரமஹம்சம் பதினோராவது ஸ்கந்தத்தில் ஒன்பதாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஸ்ரீ கிருஷ்ணாஸ்தூஸ் ஸ்ரீபகவாச்சும் விமாந்திரீரீ வந்தித்த प्रीतो यथागतं पूर्वेशाम सर्वसंग विनिर्मुक्तः எய பிரீத்தவூத்தவ் பூர்வாம் நூர்வா சுவங்க சமச்சி பூவா மகாபுராணே பாரமம்சியம் ஏற்க நவமீஷா